வணக்கம் நட்டினையின் தேர்தல் சிறப்பு செய்தி அறிக்கை பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி வியாழக்கிழமை இன்று தமிழக தேர்தல் நிலவரம் தொடர்பாக ஊடகங்களில் வெளியாகி சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் தமிழகத்தில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி பதிமூன்று புள்ளி உள்ளதாக தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுவை உட்பட தொன்னூற்றி ஏழு மக்களவை வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய நிலையில் விஐபிக்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவதால் விருவிருப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது ஆனால் தமிழகத்தில் உள்ள ஏராளமான வாக்குச்சாவடியில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறாகியுள்ளதால் பொதுமக்கள் வாக்களிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர் திரை நட்சத்திரங்களான ரஜினி அஜித் விஜய் சூர்யா கார்த்தி ஆகியோரும் தத்தமது தொகுதிகளில் தங்கள் வாக்குகளை பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் நடிகர் பார்த்திபன் டுவிட்டரில் தான் வாக்களிக்க வரிசையில் நிற்கும் வீடியோவை வெளியிட்டு யாரோ சாப்பிட ஊரே வரிசையில் என குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சையான கருத்துக்களுக்காக புகழ்பெற்றவரான பார்த்திபன் தேர்தல் பற்றியும் அரசியல்வாதிகள் பற்றியும் தனது குறும்பான கருத்தை பதிவு செய்துள்ளார் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த ஊரான சேலத்தில் உள்ள சிலுவம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தார் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் வாக்களித்தார் அவருடன் அவரது மகள் ஸ்ருதிஹாசனும் தனது வாக்கை பதிவு செய்தார் சென்னை அடையாறில் டி டி வி தினகரன் வாக்களித்தார் தொன்னூற்று ஆறு வயதான திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் அண்ணா நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் அவர் மூக்கில் டியூப் பொருத்தப்பட்டு சக்கர நாற்காலியில் அழைத்து வரப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது தேனி மாவட்டம் போடி அருகே மலை கிராமத்தில் தேர்தலை புறக்கணித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குரங்கணி அருகே தென்றல் என்ற மலை கிராமத்தில் நானூறு வாக்காளர்கள் வாக்களிக்காமல் புறக்கணித்தனர் சென்னை மயிலாப்பூரில் புனித எப்பாஸ் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் கனிமொழி வாக்களித்தார் சென்னை தேனாம்பேட்டையில் வரிசையில் நின்று திமுக தலைவர் முக்க க ஸ்டாலின் வாக்களித்தார் மக்களவைத் தேர்தல் இந்தியா முழுவதும் மே பத்தொன்பது வரை ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது முதல் கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் ஏழு கட்ட தேர்தலும் முடிந்த பிறகு மே இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று வாக்களிக்க வசதியாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள தொழில் மற்றும் வணிக நிறுவனங்கள் உணவு நிறுவனங்கள் தோட்ட நிறுவனங்கள் கடைகள் தொழிற்சாலைகள் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களில் பணிபுரியும் அனைத்து தொழிலாளர்கள் தினக்கூலி தற்காலிக தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் ஆகியோருக்கு தேர்தல் நாளான இன்று வாக்களிக்கும் வகையில் ஏதுவாக ஊதியத்துடன் கூடிய ஒரு நாள் விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தொழிலாளர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய தேர்தல் சிறப்பு செய்தியறிக்கை நிறைவடைகிறது நன்றி வணக்கம்